லக் அருணிச்சூடாமணி மந்திரம் ஹரி பிரகரணம் விஷேஷமாக அம்பாளுடைய சரீரத்தை வர்ணிக்கிற வியாதமாக மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் இதயத்தில் பக்தி தோணும்படி ஆச்சாரியம் பண்ணிட்டு இருக்க பக்திங்கிறதே ஒரு புருஷார்த்தமா தெளிக்கிற பக்தி பக்திக்காகவே பண்ணணும் இதை பக்தி பண்ணி அதனால பரமாத்மா விட்ட நாம ஏதாவது அடையணும்னு நினைக்கிறது அபர பக்தி நாலு விதமான பக்தால் சொல்லப்பட்டிருக்கு ஆர்த்தோ லிசு ர்தி ஜானீத பரதர்க ஒரு கவலை வந்தவரே கவலை போகிறதுக்காக பகவானை தியானம் பண்றது ஒன்று எனக்கு இது புரியணும்னு பகவானை தியானம் பண்றது ஒன்று நமக்கு காசு வரணும்னு பகவானை தியானம் பண்றது ஒன்று காசுன்னு சொன்னால் ஐஸ்வர்யங்கள் அது இது எல்லாமே இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக பகவாத அனுகிரகமே நமக்கு வேணும் பகவானை நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக பகவானை தியானம் பண்றதுங்கிறது உத்தமமான பக்தி அந்த உத்தமமான பக்தி நமக்கு வரணும் என்கிறதுக்காகத்தான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது ஏன்னா இங்க உத்தமமான பக்தி வருமையானால் அவனுக்கு இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டியதான துன்பங்கள் ஒண்ணும் இல்லை அவன் பகவானோட உண்ணா என்றான் அந்த ஸ்வரூபத்துக்கு தான் மோட்சம்னு சொல்கிறார் அதுதான் லிபரேஷன் சொல்கிறார் அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் இவனுக்கு கிடைக்கணும் மறுபிறவு இல்லாத துன்பமே இல்லாதானிலை இவனுக்கு வரணும் அப்படின்னா அவன் அடைய வேண்டியது பரம வேதங்களுடைய சாரமான உபனிஷ தத்துவம் உபனிஷ தத்துவங்களும் அது ரொம்ப கஷ்டமானது சாதாரண மனிதனுக்கு புரியா போல இல்லாதா துரத்தியுர்கவையோந்தி அப்படின்னு கத்தி முனையில நடக்கிற மாதிரி அதை தெரிஞ்சின்றதான் முக்தின்னு சொல்றேன் அது கட்டம்னு சொன்னா நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அதையும் தாங்கள் அறிவதற்கு தகுந்ததான ஒரு நிலையை உங்களுக்கு பற்றி கொடுக்கிறது இந்த பக்தி அதற்காகத்தான் இந்த பக்தியை விசேஷமாக கொண்டாடுற முக்கியமாக நாம் அம்பாளுடைய ஒரு பக்தியை அடையிறதுக்கு ஒரு வழி இங்கே சொல்றார் எதுதீனாம் மூர்தானோ தததி யவு சேகரதயா மமாப்பிய சிரசி தயார் ஸ்ருதீனாம் மூர்தானா ஸ்ருதிகளுடைய உயர்ந்ததான பாகங்கள் ஸ்ருதீனுடைய தாரியம் ச உபரிடங்கள் வேதமானது மந்திரபாகம் பிராமண பாகம் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு மந்திரபாகம் நாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அது போய்ட்ரி போர்ஷன் பிராமண பாகம்னு இந்த பாகத்தை இந்த மந்திரங்களை எங்க உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும் என்று சொல்லக்கூடியதான பாகங்களுக்கு பிராமண பாகம்னு பேரு இந்த பிராமண பாகத்திலேயே பிராமணம்னும் ஆரண்யம்னும் உபனிஷத்தை மூணா இருந்திருக்கு ஆரண்யம் சொன்னமையானால் காட்டுல நாம் யோஜனை பண்ணக்கூடியதான பாகங்கள் அதான் உபாசனைகள்னு சொல்றது அந்த ஆரண்ய பாகங்களுடைய கடைசில உபனிஷங்கள் இருக்கு மனிதனுடைய ஆத்ம தத்துவம் அவன் எப்படி அறிந்து கொள்வான் அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான பாகங்கள் இந்த உபநத்துக்களை அநேகம் இருக்கு உபனிடத்துக்கள் ஒண்ணு ஒவ்வொரு சாக்கையிலும் ஒரு சாக்கையில ஒரு உபநிஷத்துன்னு இல்ல ரெண்டு மூணு கூட இருக்கலாம் இப்ப சுக்லயத்துல ஈஷாவாசியம் மந்திர உபனிடத்திருக்கு புரதாரண்யம் உபரிடத்து இருக்கு ஒரு சாக்கைக்கு ஒண்ணுதான் இருக்கணும்னு ஒரு நிர்பந்தம் இல்ல ஒரே சாக்கையில பல உபனிடத்துகள் இருக்கு ஒரேக ஒரு எல்லாவற்றிலும்ப அப்படியே அனுகிரகம் அதுக்கு என்ன வேணும் உங்களுடைய பாத பத்மங்கள் எப்பொழுதும் உபரிடத்துகள்ல போயிட்டு இருக்கு உபரிடத்துகள்ல போயிட்டு இருக்க பாதங்கள்லாம் என்ன அம்பாளுடைய திருவடிகளைத்தான் உபரிடத்துகள்லாம் சொல்லுகிறது உபரிடத்தில் எல்லாமே இங்கே பரம தாற்பயம் எங்க இருக்க அம்பாளுடைய திருவடிகளை எடுத்து சொல்வது அந்த ஸ்வரூபத்தை எடுத்து சொல்லி அதனுடைய தத்துவத்தை எடுத்து சொல்றதுக்கே உபரிடத்துகள் வந்திருக்கு எல்லா உபனிஷத்தர்களும் கதி சாமானியம் ஒரே ஒரு நோக்கத்துடன் சொல்றது அம்பாளுடைய திருவடிகளுடைய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு சொல்றது அம்பாளுடைய ஸ்வரூபமே தத்வாதீதா தத்துவமீ தத்துவமர்த்தி முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் மேலோல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் தத்வாதீதமான ஒரு அதோட மட்டுமல்ல உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் மூடுருமி நிற்கக்கூடியதான ஸ்வரூபம் தத்மவமையே எனக்கூடியதான ஸ்வரூபம் அதான் தத்துவமர்த்த ஸ்வரூபணி தற்பதார்த்தம் ஸ்வம் பதார்த்தம் அந்த ரெடி தற்பதார்த்தம் படைத்ததான பரம்பொருளுடைய தத்துவம் தற்பதார்த்தம் தார்த்த சரீரத்துக்குள்ள இதயத்துக்குள்ள ஒழித்துக் கொண்டிருக்க கூடியதான ஆத்மஸ்வரூபம் இதயத்துக்குள்ள தோணக்கூடியதான இந்த தெய்வமும் சூரிய மண்டலத்துக்குள்ள தோணக்கூடியதான ஒழிக்கிற தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற சொல்ல தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அசாவாதித்யோ பிரம்மேசி அசோ இந்த சூரியன் தான் பிரம்மம் அப்படின்னு தினந்தோறும் சூரியனுக்கு அர்க்கங்கள் கொடுத்த பிறகு சொல்லிக்கொண்டிருக்கேன் அந்த தத்துவம் தான் உபநிடத்துகள் சொல்லக்கூடியதான தத்துவம் அந்த உபநிடத்துகள்ல அம்பாளுடைய பாதங்கள் அதனுடைய தத்துவங்களை சொல்வது அந்த தத்துவங்கள் என் தலையிலையும் வியங்குமா அப்படிங்கிறது என் தலையிலையும் அந்த ஸ்புரணம் ஏற்படட்டும் ஆகையால் தங்களுடைய திருவடிகளை என் தலையில வியங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் முகூர்தானோ தததி ல்களும் பாதங்களும் உபநிடதங்கள்ல சொல்ல அப்படின்னா உபநிடதங்கள்னால போற்றப்படுகிறது உபநிடதங்கள் தாற்பயத்துடன் சொல்லுது எதட்டோ சொல்றது பிரபஞ்ச சுஷ்டியை சொல்றது உலகத்தை பத்தி சொல்றது ஜாக்கிரதவத்தை சுவப்னாவத்தை சுழற்சித்த இவைகளை பத்தி சொல்றது மனசை சொல்றது புலன்கள் எல்லாம் எப்படி உண்டா இருக்குன்னு சொல்றது இவைகள்லாம் இருக்கு இருந்தாலும் அவைகளுடைய தாற்பயம் என்ன எதை சொல்றதுக்காக இவைகளை எல்லாம் சொல்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா அம்பாளுடைய பாதங்களுடைய தத்துவம் தத்துவமர்த்தம் அதை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு ஆகையால் அப்படிப்பட்டதான தங்களுடைய பாதங்கள் உபரிடங்கள்னால எப்பொழுதும் போற்றப்படுகின்றதான பாதங்கள் அந்த பாதங்கள் என்னுடைய தலையில வைங்கோ அப்படிங்கிற ஏ எதற்காக ஐயா இதனால தான் எனக்கு க்ஷேமங்கள் ஏற்படும் ஏன்னா சாதாரணமாக நாம் புத்தி சக்தியினால அந்த தத்துவத்தை புரியணும்னு பார்க்கிறோம் பத்து தரம் நூறு தரம் கேட்கிறோம் படிக்கிறோம் இருந்தாலும் அது தோணுகிறதே தவிர மனசுல நிக்க மாட்டேங்கிறது அந்த தற்பமானது மனசுல பதிஞ்சு நிக்க மாட்டேங்கிறது பதிஞ்சு நிக்கமையானால் அது எப்படி இருக்கணும் நம்ம மனசுக்கு அதுக்கு தகுந்தா போல இருக்கணும் இதயமானது நவநீதம் போல இருக்கணும் நவநீத ஹயம் அப்பொழுது கெடுத்த வெண்ண மாதிரி இருக்கணும் நம்ம இதயம் எப்படி இருக்கு நம்ம மனசு கல்லாட்டம் இருக்கணும் கல்லுக்கு மேல நீங்க நடந்த உங்க பாதங்களுடைய இம்ப்ரிண்ட் கல்ல விழுமா விட ஆனா அப்பொழுது ஏற்பட்ட வெண்ணை மேல விழுந்தா அந்த பாதங்கள் அப்படியே இருக்கும் அதுதான் கோபிகா கேனு கிருஷ்ணா அப்படின்னு எங்களுடைய உங்களுடைய பாதங்களை வைங்கோ அதனால எங்க மனசுல இருக்கக்கூடியதான தாபங்களை போக்குங்கள் அப்படின்னு கோபிகைகள் பாடுறாங்க இது காரணம் அந்த கிருதயங்கள் வெண்ண மாதிரி இருக்கணும் மனசு வெண்ண மாதிரி இருக்குமே அப்பொழுது அந்த பகவானுடைய பாதங்கள் நம்ம மனசுல அப்படியே காணப்படும் அப்ப வெண்ண மாதிரி ஆக்கணும்னா என்ன சார் பண்ணணும் இப்ப எப்படி இருக்கு கல்லு மாதிரி இருக்கு மேல பை சொல்ல போற இன்னொரு நம்ம மனசுல கல் மாதிரி ஏன் சார் கல் மாதிரி ஆயிடுதுன்னு வெண்ணை வாங்கி பிரிட்ஜ்ல வச்சுவிட்டோம் அது எப்படி இருக்கு ஆவின் மண்ணை வச்சு அதை ரெண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு அது கல்லாட்டம் ஆயிடுச்சு இப்போ அதுக்குள்ளே வச்சா நிற்கிறதா இல்லை அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிடணும் லௌகிகமான விஷயங்களில் ரொம்ப அபிமானத்தை காட்டி முதல்ல நம்ம சரீரம் அழகாக அது சௌக்கியமாக இருக்கணும் இதுக்கு தகுந்ததாக எல்லா வேலையும் காலம் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பூச்சி வேலைகள் அதுக்கப்புறம் மற்ற பதார்த்தங்கள் ஆகாரங்கள் இவைகளை பற்றி யோஜனை பண்றமே அதற்குள்ள அந்த மனசை பத்தி யோஜனை பண்றோமா அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிற சுக சாதனங்கள் பணம் இவைகள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு அதற்காகவே அலைஞ்சுட்டு இருக்கோம் நம்ம மனசானது இங்கேயே சுத்தி கொண்டு இருக்க வழி அதற்கு மேல இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை அறிய மனசு எப்பொழுதுமே செயல்படவில்லை அதுக்கு என்ன சார் வழின்னா நித்திய கர்மாக்களை பண்றது பகவதத்தை பண்றது யோஜனை பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் தியானம் பண்றோம் நமக்காக நமக்கு வேண்டியதான பொருள்கள் நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம செலவழிக்கிறோம் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு பேப்பர் படிக்கிறதுக்கு அது போறதுன்னு மயிலாப்பூர் டைம்ஸ் அதுக்கப்புறம் மயிலாப்பூர் டாக்கு அது போல ஏதோ ஒன்று இவைகள்லாம் படிச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் போக்கடிக்கிறானே தவிர ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஏதாவது தியானம் பண்றோமா நமக்காக ஏன்னா இது ஒண்ணுத்தான் உங்களுக்கு நிஜமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்ம மனசை நல்ல வழியா திருத்தக்கூடியது ஒண்ணுத்தான் அது எந்த பாஷையா இருந்தாலும் சரி விசேஷமாக கந்தரகவல் இவை எல்லாம் படிக்கலாமோ நமக்கு அதுல இஷ்டம் இல்ல தோணல்ல பொழுதில் நீங்கிறோம் ஸ்தோத்திரங்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள் பண்ணியிருக்க ஏதாவது பார்க்கிறோமா பகவான கண்ணால பார்க்கணும்னு கோவிலுக்கு போகிறோமா அவைகள்னஸ் கல்லாட்டம் ஆயிடுது கல்லாட்டில் நிற்க மாட்டேங்கிற அவர் வந்து போனாலும் படித்துட்டு போயிருந்தாலும் அதனுடைய பதிப்பு அங்க ஏற்பட்டுங்கிறது அதற்காகத்தான் என்ன பண்ணோம் பக்தி பண்ணுங்கிறோம் இந்த பக்தி பண்ணணமையானால் என்ன வேணும் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் அதேபடி மோர்த்தே மூர்த்த சிரசி தயா தேகி சரணோ எங்களுடைய தலையில தங்களுடைய பாதங்களை வையுங்கள் தங்களுடைய பாதங்களை வையுங்களை தியானம் பண்ணுங்க குருபாதம் தியானம் பண்ணும் பண்ணுங்க அம்பாளுடைய பாதகைகளும் குரு பாதகைகளும் ஒண்ணுன்னு சொல்றது அது தந்திரசாஸ்திரத்தினுடைய ரகசியம் அது அப்படி இருக்கட்டும் ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறார் அந்த பாதங்கள் எப்படி இருக்கு பரமேஸ்வருடைய தலையில இருக்கா கூட தானா அந்த கங்கா மாதா இருக்கு பாத்தா அங்க கங்கா மாதாவும் அம்பாளுடைய பாதங்கள்னால பாத ஸ்பர்சத்துனால அது பவித்திரத்தை அடைஞ்சிருக்கு ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு உதாரத்துல ஆனா அதான் முதல்ல சிவசக்தியாயுக்தோ எனக்கூடியதான ஸ்லோகத்திலயே நம்ம பார்த்தோம் சக்திங்கிறது ஏதோ கையில கத்தி இது கப்படிலாம் வச்சுண்டு அப்படியே உன்ன ஸ்வரூபம் இல்லை நமக்கு சக்தின காளி மாதா ஞாபகம் வரும் நாக்க தொங்கை போட்டு உடம்பு இதெல்லாம் வச்சுண்டு மனுஷியுடைய கபாலங்களை மாலையா போட்டுண்டு ஈட்டிய கையில அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது சக்திங்கிறது என்ன கண்ணில் பார்க்கும் திறமை காதில் கேட்கும் திறமை மூக்கில் முகரம் திறமை நாக்கில் இது ஒவ்வொரு கணமும் நீங்கள் அனுபவிச்சுன்ற கேள் மனசில் ஆலோசனை பண்ணக்கூடியதான சக்தி இந்த சக்திகளுடைய கூட்டத்தான் அப்படி நம்ம சேர்ந்து வச்சுருக்கோம் சக்திகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவமைந்து காளி மாதாகவும் அம்பாளாகவும் காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகையால் எல்லா சக்திக்கும் ஆத்தியமாக இருக்கிற சக்தி ஆத்யா சக்தி அத ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கனமும் நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்க அதோட மட்டுமல்ல பூமியில தாங்கக்கூடியதான சக்தி இருக்கு நெருப்புக்கு எரிக்கக்கூடியதான சக்தி இருக்கு ஜலத்துக்கு நினைக்கக்கூடியதான சக்தி இருக்கு அத்தனை சக்திகளும் இருக்கு இந்த சக்திகளெல்லாம் நமக்கு கொடுக்கணுமே ஆனால் இந்த சக்திக்கு யாரோ மூலமான ஒரு பதார்த்தம் அதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இந்த ஜலத்துக்கு கங்கா ஜலத்துக்கு இருக்கிற சக்தி என்ன திராத்தா ஜலத்துக்கு பாவனத்துவம் இருக்கு அதை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துறது என்கிறது நம்ம பார்த்தோம் ஆனா ஜலத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தியானது பொருளை சுத்தப்படுத்தும் சக்தி பாக்கியமான பொருளை சுத்தப்படுத்தும் சக்தி கங்கைக்கு இருக்கக்கூடியதான சக்தியானது இதயத்துக்குள்ள இருக்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை போக்கி மனதை சுத்தப்படுத்தும் சக்தி நீங்களை <SUục> இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க பண்ணின பாபங்கள் போச்சு கரை ஏறி அதுக்கு வந்து பாபம் அந்த பாதம் அப்படியே பழைய பாபம் போச்சு அதனால நம்ம நாட்டுல மரண சந்தர்ப்பம் துளசியை விட்டு கங்கா ஜலத்தை ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம துளசிக்கு அவ்வளவு மகத்தியம் உண்டு கங்கா அவ்வளவு மகத்தியம் உண்டு இந்த கங்கா வந்து விஷ்ணு பாதத்திலிருந்து உண்டாச்சுன்னு பரமேஸ்வருடைய சம்பந்தம் தலையில் உண்டாச்சு அதே போல அம்பாளுடைய பாத சம்பந்தமும் அதில் உண்டாச்சு அதனால உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல சக்திகளுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தில் அந்த அம்பாளுடைய பாத சம்பந்தம் அந்த கங்கைக்கு ஏற்பட்டதுனால கங்கைக்கு பரம பவித்திரத்தை ஏற்பட்டிருக்க எல்லோருடைய இருக்கக்கூடியதான பாவங்களை போக்கணிக்கிறது சகல பாபங்களும் போக்கக்கூடியதான் அம்பாள் இருக்காள அம்பாளுடைய பாதங்கள் பட்டதான கங்கை நாம எவருடைய ஸ்மரணத்தினாலையும் பேர சொல்றத்தினாலையும் சகல கட்சேமங்கள் ஏற்படுமோ அப்படிப்பட்டதான பரமேஸ்வரில் இருக்கக்கூடியதான கங்கா மாதா புக்கம் பாவனத்துவ சக்தி இங்கிருந்து உண்டாச்சு அப்படியே பாதத்தினால் அருணஹரிடாமணி ருதி யோஹோ லாட்சாலட்சுமி எந்த பாதங்கள் சிவப்பாக இருக்க பார்த்தேனா பாதங்களுக்கு சிவப்பா இருக்கும் தன்மை அது உயர்ந்தது உள்ளங்கைகளும் உள்ளம் பாதங்களும் அதே போல கண்களும் இவை எல்லாம் சிவந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உத்தமமான ஒரு நிலைன்னு அர்த்தம் ஞானம் அதிகமாக வருது அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக சந்நியாதம் வாங்கிக்கிறவர்களுக்கு பார்த்தோம்னா பிறந்ததுமே கைகளும் உள்ளங்கால்களும் சிவந்ததாக இருக்கும் அப்படி அது சந்நியாச லட்சணம் அப்படின்னு அந்த அளவுக்கு பரம வைராக்கியம் வந்து ஞானத்தில் உயர்ந்ததான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுதிரிக லட்சணங்கள் சொல்லுது அதே போல அம்பாளுடைய பாதங்கள் அது எப்பொழுதும் உள்ளங்க கால்கள் சிவப்பாக இருக்குமா நாம் எல்லாம் நினைக்கிறோம் பாலங்களுக்கு லாட்சாசம் மருதாணி அதை வச்சுண்டதுனால ஆச்சுங்க மருதாணினாலும் அது சரீரத்துக்கு நல்லது அந்த இலையை அரைச்சு வச்சுப்பா அது சரீரத்துக்கு அது சில்லுங்கிற தன்மையை கொடுக்கும் உஷ்ணத்தை குறைக்கும் பழைய நாளில் சரீரத்தில் உஷ்ணம் குறையணுங்கிறதுக்காகவே என்ன வச்சுன்றப்பா தலையில எண்ணெய் தேய்ச்சப்பா அதுக்கப்புறம் உள்ளங்காலில் மருதாணி வச்சப்பா ஸ்ரீகள்லாம் கைகள்லயும் இப்போ என்ன எடுத்துன்னு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது அவுட் ஆஃப் பேஷன் தான் அதை பண்றது இல்லையன் டேவா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இல்லை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லை சரி அதுக்கப்புறம் என்னென்ன மருதாணி வச்சுக்கிறது இல்லை ஆனா கலர் கலரா மட்டும் இருக்கணும் அதற்காக ஏதோ ஒரு ஹென் பவுடர்ன்னு அது இதுல இருந்து பண்ணல அவன் ஏதோ கெமிக்கல்ஸ்ல பண்ணிட்டு அதை உடம்புல வச்சுட்டு இருக்காடல அதனால என்ன வேணுமோ அது கிடைக்கல அழகு இருக்கு ஆனா என்ன செய்த்துக்கு ஒரு சீதளத்துவம் வரணும் அந்த சீத்தளத்தூமாந்து உண்காலத்தில் மருதாணியை தேர்த்து வச்சுப்பண்கள் சில்லன் இருக்கும் வாழ்க்கை பார்க்கறதுக்கு கண்ணு எரியாது அப்படி இருந்தது அம்பாளுடைய பாதங்களானது சீதளம் அதோட இல்ல அதில் இந்த மருதாணியை சேர்த்து வச்சிருக்க லாட்சா லட்சுமி அழகு லட்சுமி அழகு நட்டம் லாட்சா லாட்சா ரசத்தினுடைய அழகு அது எப்படி இருக்க அருணஹரி சூடாமணி மகாவிஷ்ணு இங்க வந்து அவருக்கும் சக்தியினுடைய தேவை இருக்கு இந்த மகாவிஷ்ணுக்கும் உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கார் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு அம்சம் காப்பாற்றுறது ஒரு அம்சம் அழிக்கிறது ஒரு அம்சம் இந்த மூணு சைமல்டேனியா நடந்து கொண்டே இருக்கணும் நடந்து <I> <Lima> oh. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்க மகாவிஷ்ணுவானவர் காப்பாத்தி கொண்டிருக்க பரமேஸ்வரன் அவளுடைய மரண சந்தர்ப்பத்தில் அவளுக்கு எப்படி என்கிறத பார்த்துக் கொண்டிருக்க மகாவிஷ்ணுக்கு என்ன அவருக்கும் இந்த தேவையா எல்லோருக்கும் எந்த மனுஷனுக்கும் எந்த காரியமும் வரும் நீங்க நினைச்சிருக்கேன் அதுக்கு சந்தர்ப்பங்கள் வேற வந்து இருக்கு உங்களை போட முடியாத தெரிஞ்சிருக்கணும் அது போல இருந்தது எல்லா சக்தியும் உண்டு யாரும் எந்த பதவியிலையும் உங்க மனசுக்கு அவ்வளவு திறமை உண்டு ஆனா அதை நீங்க உபயோகப்படுத்த பண்றது உபயோகப்படுத்துறது இல்லை நம்ம நம்ம நான் உபயோகப்படுத்தினோமே காயத்ரி மந்திரத்தையும் மற்ற மந்திரங்களையும் சொல்லி கொண்டிருந்தோமே இன்னொரு உலகத்தை படைக்கக்கூடியதான திறமையே உங்களுக்கு வரும் உலகத்தையே படைச்சால அவனுக்கு எங்கிருந்து வந்தது அந்த சக்தி அவனும் சாதாரண ராஜாவாகத்தானே இருந்தார் ஓஹோ அந்த சக்தி மந்திர தேவத்தினால வந்திருக்கு அந்த சக்தி அம்மாளுடைய அனுப்பிரகத்தினால வந்திருக்கு அதான் சொல்றாரு யோஹோ லட்ச அருணஹரிடைய கிரீட்டத்துல அதுல பிரதிபலிச்சது ஆகிய அம்பாளுடைய சுரூபம் இப்படி இருக்கு இதைத்தான் வசிட்ட சொல்லும் பொழுது சக்திக்கு உபதேசம் நமோ தேம் ஜெய் மகாலட்சுமி நமோ நம பிரம்ம விஷ்ணு மகஜான வேதகை தங்கையே அப்படின்னு வேதகை வேத சிரோமி வேத சிரஸுகளா இருக்கக்கூடியதான உபனிஷத்துகளாலும் சொல்லப்பட்டது யாராருக்கு எதது வேணுமோ அல்லது அதை கொடுக்கிறதுக்காக அம்பாளுடைய சக்தி எப்பொழுதும் சித்தமா இருக்க எம் காம ஏதந்த முக்கிரம் திருணோமி தம் பிரம்மானந்தம் ரடிந்தம் சோமேதாம் அகம் ருத்ரா நான் தான் ருத்ர தனுஸ்வரூபமா இருக்கேன் அம்பாள் சொல்லிட்டு இருக்கோ அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சகல பிராணிகளுக்கும் எந்தெந்த சமயத்துல எந்தெந்த சக்தி வேணுமோ அந்தந்த சக்தியை கொடுக்கிறது என்னிடத்துல இருந்து வருது அதுதான் நீங்க அம்பாளுடைய பாதங்கள்ல இருந்து இருக்கக்கூடியதான சக்தின்னு சொல்றது இதுதான் கீழே நமக்கு சொல்லியிருக்க நான் சொல்லியிருக்கேன் கீழே நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் வரைக்கும் ஒரு பாகம் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் ஒரு பாகம் அந்த நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்லிப்யாம் அபயவரதோத இவத கணா ஸ்வமேகா நைவாசி பிரகடித வராபித்யபினயா அப்படின்னு சொல்லிட்டு ததாகி ஃபாதாவேவா உங்களுடைய பாதங்களையே வாஞ்சா சமதிகம் பலம் தாது மனுஷியாளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமான பலத்தை கொடுக்கிறதுக்கு உங்க பாதங்களுக்கே அந்த திறமை உண்டுன்னு கீழே அந்த தந்திர வச்சனத்துலதான் இங்க சொல்லிட்டு இருக்காரு மகாவிஷ்ணுக்கு பகமாக இருக்கக்கூடியதான சக்தியை கொடுக்கிறதோ கங்கைக்கு பாவனுத்வமான சக்தியை கொடுக்கிறதோ அல்லது எந்தெந்த மனுஷியனுக்கு எதெது வேணும் எனக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல அந்தந்த சக்தியை கொடுக்க வல்லமை அம்பாள் வரைக்கும் போக வேண்டாம் அம்பாளுடைய பாதங்களுக்கே இதே உண்டு அதே போலயே கணபதி பூஜை பண்ணும் பொழுது கஜானனம் பூதகணாதிதம் கவித்தஜம் பிரபட்சம் உமா சுகம் சோகவினா ஜகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்க மகா கணபதியுடைய பாதங்களுக்கு அந்த சக்தி உண்டாம் ஏ மகா கணபதி வரைக்கும் அவரை கஜானாலே போறங்கள்லாம் ஒளிபடும் அப்படின்னு சொல்றது அல்லவா அதே மாதிரி அம்பாளுடைய பாதங்களுக்கு இந்த திறமை இருக்குன்னு விசேஷமாக வேதங்கள் அந்த வேதங்கள் எல்லாம் வேத மாதாக்கள்லாம் வந்து அம்பாளுடைய பாதங்கள்ல விழுந்து சேவிக்கிறாளா அப்படின்னா வேத மாதாக்கள் சேவிக்கிறாள் வேத மாதாக்கள் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எடுத்து சொல்றா அவள் சேவிக்கும் பொழுது அவளுடைய சீமந்தத்துல வகுடு நுனியில இருக்கக்கூடியதான குங்குமம் அம்பாள் பாதங்களை விழுந்து அது இருக்கக்கூடியதான லாட்சாரசத்தை அதிகப்படுத்துறது அப்படின்னு வாக்தேவிகள் சொல்லியிருக்க ஸ்ருதி சீமந்தின் தோலி கிருதபாதிக அதே போலயே சர்வோபனிஷ துஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா அப்படின்னு எல்லா உபனிஷத்துகள்னாலும் சொல்லப்படுறவள் அம்பாள் அப்படின்னு சொல்லிருக்க வேத வேந்தியா என்ன நாம இப்படி அநேக நாமாக்கள்ல அம்பாளுடைய சுரூபம் வேதங்கள்லையும் உபனிஷத்துகளையும் இத்திஹாசத்திலையும் புராணங்கள்லையும் அநேக விதமான உப புராணங்களையும் தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்படக்கூடியதான ஒரே தத்துவம் அம்மா தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் நம்ம படித்தோமே பரகாய பிரவேசாதி அநேக சக்திகள் வரும் ஸ்லோகத்துக்கு பலம் என்ன எந்த சக்தி நீங்க வேணும்னு நினைக்கிறேனோ அந்தந்த சக்தியை நீங்க வரவழைத்துக் கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தை இதுக்கு பால் பாயசம் இதுக்கு நிவேதனம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் ஒளித்த